வணக்கம் ஆகஸ்ட் 1 இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பாரத் நெட் திட்டத்தின் நோக்கமானது கிராம பஞ்சாயத்துகளின் அதிவேக இணையதள சேவை என்ற நோக்கத்துடன் தொடங்கப்பட்டுள்ளது 2 பார்சல் கார்க் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பார்சல் சரக்கு விரைவு ரயில் கவுஹாத்தி மற்றும் கல்யாண் ஆகிய இரண்டு நகரங்களை இணைக்கின்றது மூன்று இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் மூன்றாவது நாடு ஈரான் நான்கு டி என் சி டி எஸ் என்ற செயலியை தொழிலாளர் நலத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது இனி இன்றைய கேள்விகள் 1. எழுபத்தி சர்வதேச திரைப்பட விருது யாருக்கு கிடைத்துள்ளது இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான முதல் தேசிய பாரா விளையாட்டு போட்டிகள் எங்கு தொடங்கப்பட உள்ளன மூன்று சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது நான்கு இந்தியா சீனாவிற்கு இந்தியா சீனாவிற்கிடையில் நடைபெற்ற போர் நிகழ்வுகளை நேரடியாக செய்திகளை தெரிவித்த செய்தி நிறுவனம் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி